முழி போன்ற கத்தரம்பிச்சு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்போ வந்து ஆசாரி போன ரூட்லதான் எடுத்து ஆராதிக்கணும் அப்படி வந்து வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார் இருக்கும்போதே வாடகை வீடுதான் வந்தோம் ஆட்டோ டிரைவர் வாடகை அவர் ஆட்டோல கூட்டிட்டு போவார் அதாவது அந்த நகரில் எத்தனை புரோக்கர் இருக்கும் அத்தனை புரோக்கரும் நாங்க பழக்கோம் அப்ப எல்லாரும் அந்த கமிஷன் எல்லாரும் அந்த மாதிரி ஷேர் பண்ணிடுவாங்க கேட்டா நாங்க யாசார்ட்டா எந்த வீடு கிடையாது அப்ப எந்த வீடு கிடையாது அப்போ மூணு போயிட்டு போயிட்டு வந்த வேற இடத்துல வேணாம் அது ஒரே ஒரு வீடு ஒன்று காட்டினா அதுவும் போதாது ஆறாவது இடத்துல ஒரு ஹாது வேணும் அது போதாது ரெண்டு பாத்ரூம்கிட்ட வேணும் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க நாங்க இருக்கிறோம் அந்த வசதிக்குள்ள வீடுல வேணும் இல்ல அது ஒரு சிஎஸ் நாட்டிய வீடு வாடகைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி கழிப்பட்டு அதுக்கு வள்ளி இருக்க மாட்டாங்க அங்க வள்ளி இருந்தா ஆரானி பேருவாங்க அப்ப அதனால அப்படி பெரிய சந்தோஷம் அப்போ வந்து சொன்னா அங்க இருக்கோட்டேன் அது நாட்டை இருந்தாரு நாட்டே இருந்து சொன்னாரு நான் இன்னைக்கு காலையில் தான் இந்த வீடு வாடகை போடுவோம் சொன்னேன் அதுக்குள்ள கூட வள்ளியூருக்கு எப்படி செய்தி கிடைச்சது இந்த மாதிரி இன்னொரு டாக்டர் பழக்க அந்த டாக்டர் சொல்றாரு இப்படி நாட்டையர் வீடு இன்னும் காலிக்காக இருந்த போட கேள்விப்பட்ட இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியப்ப கொடுக்கலாம் அப்போ என் மனைவி வரணும் பேசணும் அப்போ அன்னைக்கு முடிஞ்சா சாயங்காலம் வந்து பாருக்கல அப்படின்னாரு அப்ப மனுஷன் சாயங்காலம் வந்தோம் வயிறு சாயங்காலம் சாயங்காலத்துல இந்த அம்மா வந்தது இந்த அம்மா வந்து அது கொட்டடிப்பாங்க தம்பு அடிப்பாங்க நீ சீசி நாட்டுலாம் இருக்கிறீங்க பேக்கில் துன்பக்கோணத்துல வீடு அப்போ அந்த அம்மா சிரிச்சு கொட்டடிச்சு அப்படின்ற சைசி சில ஏதாவது சத்தம் போடுவாங்க கொட்டி இப்ப கொட்டியா பாடுறோம் கொட்டாடி பாடுவாங்க கட்ரோல்தான் துதிக்கிறாங்க தப்பு இல்லையா நல்லா கொடுக்கறோம் தப்பு பேசி எடுத்து சரி கொடுக்கல ஆடுன்னு வாடகை எல்லாம் பேசி டிப்பாஸ்டர்லாம் சொல்லி சில சேர்ந்த ஆறு எட்டு ஆள் என்ன படம் கொடுத்தாரு அப்படின்னு டிப்பாஸ்டர் கொடுத்து வாடகைக்கிட்டேன் எழுதவன் அதிகமான வாடகை தான் வாடகைக்குறாங்க புதிய உரிமா இருக்கனால அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு மாசம் இருந்தோம் அது அடுத்தாலும் ஒரு வீட்டுக்கு அதுக்கு வாடகை குறைஞ்ச உடனே உடனே அந்த வீட்டுக்கு அங்கிட்டு பேசி போனா அங்க இருக்க வாடகை பாசங்க மாத்தி குடுத்துட்டு அந்த வீட்டு வாடகை கொடுத்துட்டு நீங்க போகும்போது அதுக்கு முன்னால எந்த ஊழியங்களும் கிடையாது நீங்கதான் புதுசா போயிட்டு இருக்கீங்க நாகர்ப்பு விசுவாசிகளே நம்ம ஊழியம் புது விசுவாசா நீங்க போய் புது புதுசா நடத்த ஆரம்பிக்கிறீங்க எல்லா ஊர்லயும் கருத்தர் முளைச்சி பழம் கொடுக்கும் சரி நடந்தா சரி அப்படி போயிருந்தோம் மக்கள் ஒரு ஆட்கள் வருவாங்க போனா அவரு அவரை ஆராதனைக்கு வேற கேள்விப்பட்டு ஒரு ஒரு ஆட்கள் ஒரு ஆட்கள் கூட்டிட்டு வந்து அவர்கள வர ஆரம்பிச்சாங்க ஆரம்ப பிறகு அதுல ஒரு நாலஞ்சு டீச்சர் மாதிரி அங்க ஸ்கூல்ல வேலை பாக்குற ஒரு அம்மா தண்ணி எல்லாம் குடித்துவாங்க அந்த அம்மா ஆறாவது டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி அப்புறம் டீச்சர்லாம் வந்தாங்க டீச்சர் மாதிரி ஒரு ரெண்டு வாரம் வந்துட்டு போயிட்டாங்க வந்துட்டு ரெண்டு வாரம் வந்தாங்க பிறகு ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க தண்ணிய பேசணும்னாங்க என்னவா சொல்லுங்க ஒரு ஆகிற உபதேசங்களும் நடைமுறைகள் அதனால இங்க நாங்க நரம்பா வரலாம்னு நினைக்கிறோம் எங்களுக்கு அது எங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற எங்களுக்கு ஆடம்பரம் தேவையில்லை களத்துல ஒரு சின்ன சீன் மாத்திரம் சிவ போட்டு போட்டு அதுக்கு நீங்க அந்தமாதிரி தரணும் தமிழ் தந்தா நாங்க பெரிய கோயில் ஒன்று கட்டி தருவோம் நான் நான் கோயில் கட்டுறக்கா உலகத்து வரல ஆத்து மகளை பல்லவ தேவை ஒரு சீன் போட்டால் பர்லவத்துக்கு போகலாம் இயேசுநாதர் வரும் போது உடனே போகலான்னு சொன்னா எனக்கு மரப்பு இல்லை என்ன போன வேண்டாம்னு பைபிளை சொல்லியிருக்கு அதனால அப்படின்னு சொன்னேன் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு தெரியும் அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க பரவாயில்ல அப்படி மற்றவர்களும் போல அடம்பரத்து அப்படி எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா பெரிய பெரிய கோயில் எல்லாம் கட்டித்தாரு கால கட்டுறது அப்ப நம்ம கோயில் கட்டுறதுல ரொம்ப அதிசபையில் வந்து கோயில் கட்டுறதாக பயமில்லை இல்லை வீடுகள் தூரம் அப்பட்டு தேங்களை மையப்படுத்திட்டு மொத்தமா இரு சிலை மேல மாத்திரம் பெரிய ட்ரெண்ட் அடிச்சு பெரிய கூடாருமா இது முப்பாயிரம் மக்கள் கூட்ட சேர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அப்ப அது மேல அதுல பெரிய இடத்துல ஒரு இடத்துல ஆராய்ச்சி ஒரு இடத்துல சமையல் பண்ணி எல்லாரும் ஒன்னா வச்சு எல்லாம் வித்து கொடுத்து சமையல் ஆராய்ச்சாங்க ஆரம்ப காலம் அப்படியே இருக்கும்போது அப்படி அப்படி வீடுகள் அந்த வீடு நிறைஞ்சு போயிச்சு அந்த வீடு மாத்தியில இடத்துக்கு போதும் அப்படி ஒரு ஐந்து இடத்துல வீடுகள் மாற்ற வேண்டிய வீடு நிறைய வந்து நிறைக்கிறனால வீடு இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கார கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படியே நல்ல வீட்டுக்காரங்க சொல்லி சரியா மாத்தி கொடுங்க அப்படி நம்ம சத்தம் ஆராய்க்கறனால முழுகளை போல நடப்புவோம் கொஞ்சம் அடங்கில இருந்தது தெரியும் அப்படி போய் கடைசி அப்படி நெருக்கமான இடத்துல இடத்துல வீட்டை காலி பண்ணக்கூடிய இடத்துல ஒரு செல் டாக்டர் செல்வி சொல்ற்சித்தேட் அவங்க அவங்க வந்து பே ஆராயத்து வந்தாங்க ஒரு நான் இருக்குன்றது அதுல ஆராயிக்கலாம் சற்று உடனே அவங்க சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க அதுல வந்து ஆராய மாத்தி அது கொஞ்சம் நடத்தும் இப்பமாங்க யார நடந்துட்டார பிரார நடத்திட்டுும் இடம் வரைக்கும் உட்கார்ந்து மழை நேரத்துல உட்கார முடியாது அந்த மாதிரி நேரம் அப்படி இருக்கும்போது மக்களுக்கெல்லாம் ஒரு பாறம் ட்ரெடி நமக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பேசி எடுத்து கடைசியில் இடம் வாங்கறதுக்காக முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி கம்ம கடை வந்து கனீஷன் கொடுத்தாங்க இப்ப கருத்து ஆறு சார் ரோட்ல அதற்கிட வேணும் அந்த ஏரியாவிலேயே பத்து கருத்து ஒரு இடத்தை வெளிப்படுத்தி கொடுத்தாரு அதை பத்து சென்ட் இடம் வாங்கணும் ஒரு நாற்பத்தி சென்ட் மொத்தமா மொத்தமா வாங்கணும் ஒரு போன்றமா அப்ப அந்த இடத்த ஒரு பாலத்தோட்டம் இடம் வாய்க்காடு ரொம்ப உயரம் சாண்காரங்க ஒரு ஆறு அடி ஏழு அடி கீழ இருந்து அந்த தோட்டம் இறங்குறதுல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படி எந்த இடத்துல வாங்கி ஸில் வாங்கும் போதும் மழை பெய்து அந்த பெருகி எல்லாம் குளம் கிடக்குது அதனால கத்துறாங்க விவசாயம் பண்ணி மழையெல்லாம் இருக்காரு தண்ணி சீக்கிரம் வச்சு அடிச்சுடைய காய்ச்சிடுவோம் அடிச்சு எல்லாம் காய்ச்சிட்டு அப்புறம் ஆளு கட்டுறது காய்ச்சல் பண்ணி அது வேலை கொஞ்சமா ஆரம்பிச்சு ஏன்னா அங்கிருந்து கார்ல கல்ல வந்து லாரில கல்ல வந்து அந்த லாரி திரும்ப முடியாது அது எங்க இடம் கிடையாது அந்த கரைகளை போற வண்டியில வந்து கிடையாது அது ரிவர்ஸ்லயே போனோம் அங்க இருக்கண்டி வண்டி இறங்க வச்சு அப்ப இந்த நாப்பத்தி நாலு சென்ட் மாங்கணும் நாலு சென்ட் பத்து சென்ட் போக மீதி 14 இருபத்தி முப்பது முப்பத்தி நாலு சென்ட் சாங்கங்களும் வாங்கி கொடுப்போம் அப்படி எல்லாரும் வாங்கி கொடுத்து அப்படி கொஞ்சம் சென்ட் அஞ்சு சென்ட் எல்லாரும் வாங்கி வாங்கி எல்லாரும் கொடுத்துட்டு மொத்த பத்திரம் குடிச்சிட்டு ஆலயம் ஆலயம்லயே ராத்திரி எல்லாம் உழைப்பாங்க எல்லாரும் வந்து மாத்திரம் வெள்ள கொடுத்து வாங்கிடுவோம் மற்றபடி எல்லாம் உழைப்பு எல்லாம் விளக்கலாம் ஆமா அப்புறம் பெண்கள் சமையல் பண்ணுவாங்க வேலை சொல்றாட்களுக்கு எல்லாம் இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கும் போது காங்கிரீட் ரயில் இருந்தது காங்கிரீட் ரயில் விட மழை பெய்துட்டு மழை அடிச்சுட்டு காங்கிரீட் கார்டு கேட்கிறார் என்னைக்கு போட்டோம்னு சொல்லி பாசன் நாங்க பல கலந்து அடிக்கிறோம் அந்த சேட்டு முதல் நாள் ராத்திரி பூரா மழை அவர் வேண்டாம்னு சொல்லு ஆட்கள் அனுப்பி வச்சுக்கிட்டா வேலை ஆரம்பிச்சு நடத்த மழை வரிசா சொல்றாரு ஆட்கள் வந்தாச்சு இல்லையத்து தான் இருக்குது பிரஜாவ ஆரம்பிச்சு அவர் வேலைய ஆரம்பிச்சா மலர்ந்துட்டு எங்க அந்த பயிலுக்கு மாத்திரம் மலர்ந்துட்டு இருக்கு அங்க பூரா மழை பெய்து மேகமா இருக்குது அங்க ரோடுல எல்லாம் மழை பெய்கிட்டு மத்தியான ஒரு பிரதர் வந்து டீ வாங்க போனாரு டீ கடை அங்க எல்லாம் பேசியிருந்த ஊசி பைசா நிறைய இருந்தது மழை பிள்ளையா சிங்கலா அணி போடணும் ஏழைகளை படத்தை அப்படி இவரை கண்டு பேசி என்னவே பேசிய மழைநேரத்துல மழை இல்லையா மழை நான் போடுமாவே யோசிக்க வேண்டாமது அதுல ஒரு சைக்கிள் இருக்கிற அந்த இடம் மாத்திர பழையோ அந்த மழை போயில அப்படி அதிசயமான காரியம் அவருக்கு வீடு லட்டுறது இல்லையா அவர் சொன்னபடி நாம செய்யறோம் அப்புறம் கட்டி முடிச்சு அதை அமைச்சு போடுறாங்க மக்கள் அமைச்சா ஆரம்பிச்சாங்க அங்கே சில பூசாரிகள் வந்தாங்க அவங்களாம் செய்தி பண்ணாங்க மந்திரவாதிகள் செய்தி பண்ணாங்க அப்படி நிறைய முரடர்கள் மோசமான ஆட்கள்லாம் அப்புறம் அப்புறம் டாக்டர்லாம் அந்த ஆட்கள்ல அப்புறம் ரெண்டு கிட்னின் போன ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபிசர் அவர் ஆடு பெண் ராகி அலசி முடியாம பெரிய பாரு ஆடு வந்து டாக்டர் டாக்டர் அவருக்கு அப்பதான் சமைக்கிட்டு இருக்காரு இவர் போய் சொல்லி யாருமே போகிறாரி சமைக்குவாங்க பாவரிக்கு சிதவிடுதல் கிடைக்கும் அவருக்கு பாவரிகெல்லாம் செய்து வருஷத்தாய்ப்பது வர்ற மக்களுக்கு எல்லாம் மத்தியானம் சாப்பாடு கொடுப்போம் அவரு சின்ன ஓல சீட்டு போட்டுருந்தோம் அது அடுத்து இந்த செடி டாக்டருடைய அவங்க அதுல அவங்க பூங்கி வாங்கியிருந்தாங்க அப்படியே ஒரு வாங்கிருக்கிறாங்க அவங்க பூங்கில அவர் ஓல ஷீட்டு போட்டுக்கிறோம் அதுல தான் சமையல் நடக்கும் அப்போ சமையல் நடந்தா அங்கிருந்த சாப்பாடு விடும் பழம் வந்துட்டு எல்லாரும் வேலை வச்சுட்டு இருப்போம் பாத்திரத்துல சாப்பிடு சாப்பிடலாம் இல்லை இல்லை சாப்பிடும் இல்லை சாப்பிடாமுச்சு ப்ளேட்ல வாங்கி கொடுத்துருக்கோம் அவரோட பெண்கள் வந்து அது ஒரு விசுவாசி ஒரு முதல்ல முதல்ல அவர் விசுவாசி கூட கட்டிட்டார் முதல் முதல் பிளாட்ல அவருக்கு அவரும் கஷ்டப்பட்டாரு மற்றபடி எல்லா பிளாடிச்சு மறந்து அந்த வயல் காற்று அடிக்கும்போது வெயில் அடிக்கும் மழைலாம் அந்த வாசனை சும்பிட்டு இருப்பாண்டவர் அது சாப்பிட்ற ஒரு இடம் வாங்கி தரணும் ஆலையில அடித்ததே அப்படி சாப்பாடு கொடுக்க முடியல காற்று அடிச்சா தூசி எல்லாம் அடிச்சு பிளாட்ல அலி போட்டுரும் அப்படின்னா அங்கெல்லாம் சோத்திரம் பண்ணிட்டு இப்போ சாப்பாடு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி அந்த இடத்துல ஒன்னு ரெண்டு பேர் கொடுக்கற மூணு சொன்னாங்க ரெண்டு பேர் பிரீயா கொடுத்தாங்க ஒன்னு ரெண்டு பேர் காசு கொடுத்தோம் காசு கொடுத்த இடத்த பூரா வாங்கிட்டோம் அது ஒரு அஞ்சு சென்ட் போக முப்பத்தி நாலு சென்ட்ல இருபத்தி ஒன்பது சென்ட்ராக வாங்கணும் ஒரு டைனிங் ஹால் மாத்திரம் நீளமா ஒரு மட்டும் போட்டு ஒரு டைனிங் ஹால் மாத்திரம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு தோண்டி போட்டு அரசாடு தோண்டி ஒரு இலம் அவர் சமைக்க வந்தாரு அவர் இந்த ஐடியா தான் கொடுப்பாரு இது வந்து அந்த கட்டுறோம் அப்போ அடக்களே கிடையாது அங்க விக்டர் ஒரு பிரதர் தனியாக வந்த அவர் மேரேஜ் முடிக்கல தம்பி வில்சன் ஒரு ஆள் பாம்பேயில் வேலை இருந்தாரு இன்னொரு குடும்பம் கூடுவாங்க பாகம் பட்டினா குடும்பம் அந்த ரெண்டு பேர் அந்த சபையில விசுவாசிகள் இவரு போஸ்ட் ஆஃபீஸ் விட்டுட்டு வர முடியாது சாயங்காலம் மாத்திரம் வருவாரு சாயங்காலம் வரவர்களும் நமக்கு வேலை கிட்ட நினைக்கிறோம் கன்னியாகுமரி நாகூர் இருந்து ரெண்டு பத்தன ஆறு கொண்டு பேர்ணும் இப்போ கூட இருக்கிறோம் அங்கே சின்ன உலசீட்டு அடைச்சி அங்கே வந்துட்டு வேறு இடத்துல காலை ஆறு மணிக்கு அவர் டீ விஷ்டிட்டு ஐயா சாந்த குழந்தைக்கு உழைப்பாவது வீட்டு சென்று ஒரு ஆள் விலகி போவோம் பண்ணாங்க இல்ல அல்ல வசம் இல்லை இப்படி உரித்தனா பேசிட்டு அப்படி பேசல கொஞ்ச நாளை கஷ்டப்படுது ஆட்கள் தருவாங்க போதும் கட்டித்தவர்கள் ஆட்கள் தருவோம் அதெல்லாம் இந்த காலத்துல ஒரு நகர்வல் வரும்போது அந்த ஆட்கள் எல்லாம் கட்டட வேலைக்கு கார்பெண்ட் வேலைக்கு அப்புறம் இன்ஜினியர் வேலைக்கு எல்லாருமே அந்த ஆட்கள் எல்லாரும் வந்து ன கட்ட டெல் நடக்கும் வேலைக்கு போயிருவாங்க அப்போ ராத்திரி சாயங்காலம் ஏழு மணிக்கு ப்ரேயர் ஏழு மணிக்கு முடிச்சிட்டு உடனே எல்லாரும் வேலைக்கு போயிடும் இங்க இருந்து கரண்ட் எடுத்து டிப்ளை எல்லாம் கட்டி நாங்க எல்லாம் கூட வந்து சாதம் எல்லாம் கட்ட டெல் நடக்கும் ஒரு மணி வரைக்கும் ஏழு நடக்கும் காலையிலத்திர்கள்று கால வேலை கட்டட் கேட்பாங்க இது ராத்திரி கட்டணும் தான் ராத்திரி பதினோரு மணி வச்சு ராத்திரி சாப்பாடு கொடுப்பா அதை அவளுக்கு ஏன்னா காசு கிடைக்குன்னு அவளுக்கு தெரியும் நான் உழைப்பா தரேன் யா எங்களால அதை காசு தர முடியல அப்ப கொஞ்சம் படிச்சவங்க எல்லாம் காசு கொடுப்பாங்க அதை வச்சு பொருள் வாங்கிட்டு அப்படி அதை கட்டு அதை கட்டி டைமிங் ஆள் கட்டி ஒரு அறுபது அடி நிறத்தில் ஒரு முப்பது அகிலத்தஞ்சடி அகத்தில் கட்டணும் அதுக்கு ஒரு ன தேவை கூடாது அப்படின்னு சொல்லுவோம் மாடி எடுத்து ரொம்ப கூலிக்காரர்கள் வந்து தங்குவாங்க ரொம்ப வசதியா கத்தரு கட்டடம் கட்டிபாரு ஆச்சரியம் கத்த பகுதிகம் அங்க இடம் எடுத்து ஆலை வேலை ஆரம்பிக்கும் போது அந்த ரோட்டில் உள்ள சிலவர் கேப்பாங்க என்ன எந்த காட்டுகளும் யாரு வருவாங்க ரோட்டு தெரியல எடுத்தாட்கள் அங்க என்ன வழங்க முடியும் தெரியுமா அங்கே பலாமரம் இருக்கு இல்லையா அது பூமி கடையில் காய்க்குமா வேற பலாமி அப்ப அது அந்த தோட்டத்துக்காரனுக்கு பலாமரம் சொன்னதாரனுக்கு உடனே தெரியாது அந்த பூமி வெடிக்கும் பலாம்பழம் பெரிய பெருசாக பூமி வெடிச்சு வெடிச்சாலும் அதுக்குள்ள காயிருக்கிறது உணர்ந்து முடியாது ஆனால் அது தேனீக்கள் போகும் அந்த தேனடுக்கு பலாப்பழம் பழத்து வாஷிங் மிஷினா தெரியும் அது தேனடுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் ஓஹோ பலாப்பழம் பழத்து அது மாதிரி ஆட்கள் வருவாங்க என்ன ஆட்கள் நாகர் ரோட சொன்னா தாய் வீடு எவ்வளவு பொறுத்திருந்தாலும் அம்மா போவோம் இடையில இருக்கிற மற்ற வீட்டுக்கு போவாங்களா ரோடு பெரிய வீடு இருக்கு அதனால போகலாம் நேரம் போகமாட்டாங்க தாய் வீட்டுக்கு ஒரு பிள்ளை போடணும் போவோம் அப்புறம் அப்படியே ஆட்களை வந்தாங்க இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க சொன்னீங்க வர்ற மாதிரி வர்றாங்க ஆட்கள் அப்படி பஸ்ல நாகர்ல மற்ற புதிய அந்த இடத்துல கால்நடைவங்க ஆமா எல்லாரும் திரும்ப அந்த ஆளையும் நிறைஞ்சது திரும்ப கொஞ்சம் இஷ்டம் பண்ணணும் அந்த இஷ்டம் பண்ணி ஒரு ஆளாக்கி மிகப்பெரிய ஆராஜனும் மகிழ்ச்சியிலும் ஆராய்ச்சிட்டு கலந்து போட்டுருக்காங்க அங்கிருந்து பல இடங்கள் கூட வீட்டு அம்மா வள்ளூர்ல இருக்கும் போதே சொல்லுவாங்க கடைசி கால ஊழியும் நாகூர் தான பார்த்த போகுது கிடைச்சது அப்ப எங்களுக்கு வாகனங்களும் சொந்த வாகனம் கிடையாது அன்றாட கார் தந்திருக்கிறாரு அந்த கார்ல ரெண்டு பேரும் போய் சந்த சந்த ஆளு போய் அவர் சொல்லிட்டு வரீங்க நான் ஒரு நாள் தமாசா சொன்ன ஒவ்வொரு கன்னியாமரி இல்லாதனாலே நாங்க கன்னியாமரிந்தான் சீனா வரவேன் மகா ஒன்று கட்டி கொடுத்து அவ பிறக்கும் போதே அத்தையாருக்கு வெளிப்படுத்தல் அவர் மேல நாட்டு ஓடிக்காரு அப்படின்ட்டு அப்ப அப்படி அதை நாங்க எதிர்பார்க்கல அவர் வெளிப்படுத்தல் இருந்தது திரும்ப வாகமாக நவரு மேல நாட்டு கட்டுல இருந்து வரல அவரு அப்படி கன்னியா திருநெல்வேலி அவர் உள்ள ஆள் தான் சிங்கரவரி தலைவர் அவர் என்ஜினியர் அமராசி இருந்தார் அப்படி விசுவாசியாக இருந்ததுனால வாகமணி அவங்க கற்று வச்சுத்தின்படி மேல் நாட்டுக்கு போண்டிய அவசியம் ஏற்பட்டது அங்கே இருந்ததுனால அவங்க வந்து ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு பூமி வாங்கி நாகரூவில ஒரு வீடு கட்டுனாங்க அந்த வீடு கட்டி கட்டும்போது அவங்க எங்களை உட்கார வைக்கணுங்கிற இடத்துல கட்டி இருக்கிறாங்க ஆனா எங்களுக்கு தெரியாது கட்டி முடிச்சபிற சொன்னாங்க அப்ப மகா சொன்னா மருமன்னு சொன்னாரு உங்களுக்காக உங்களுக்கு தான் அதை விட கட்டி இருக்க எனக்கு என்ன பொறுத்தவரை இல்ல அப்படின்னு பெரிய வீட்டுல இருக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னா ஊழியத்துக்கு அது பாதிக்கும் விசுவாசிகள் விசுவாசிகளுக்கு தெரியும் வீடு இல்லைன்னு சொல்லிட்டு புதுசாக கஷ்டமா இருக்கும் வெளியுள்ளவங்க தப்பையே பாசி வளம் பெரிய வீடு தேவையானு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்தது டைசில பிள்ளைகள் கட்டாயப்படுத்தினாலும் வெளிப்படுத்து அது இருந்து ஊழியர் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல போறது அப்படி நல்லது வெளிநாடுக்கலாம் சாதிமா செல்லாம் லண்டன் போன துவாய் போனோம் ராஜா போகணும் செல்ல அப்படி பல இடங்களுக்கெல்லாம் ஊழிய சென்று நெஞ்சு வளர்ந்து உடனே அறியாது கருத்தர் அவர் செய்து முடிக்கிறார் சொல்லிய வார்த்தைகள் ஒன்றை அவர் நீங்க கடவுளுக்காக ஆலயங்களை கட்ட பேசப்பட்டீங்க பிறகு வந்து வீட கட்டி கொடுத்தாரு அது அவர் கொடுக்கற வேகம் வீடு கட்டி தர்றாரு அவங்க வாடகை வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க நகருக்கும் இல்ல ஒரு வீடா போய் போய் போய் பிள்ளைங்களையும் வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதனால தாமிரராஜா வந்து ஆண்டு ஆலயம் கட்டணும் ஆலையும் கட்டணும்னால நான் ஒரு பெரிய மாளிகை கட்டிட்டேனே பிரயோசிக்க மாட்டேன் என் கடன்களுக்கு நைத்திரை வரவேடமாட்டேன் கற்ப பரப்ப ஆகிய மக வந்து கட்டுவான்னு சொல்லிட்டு உனக்கு நான் ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்லி சொன்னார் நாம கடுத்து வீடு கட்டும் போது அவர் இங்கேயும் கட்டுறாரு பரல சொல்லுமா பரலகுட்டி சொன்னார் வளர்ந்து கொண்டிருக்காருளமான ஒளியக்காரர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க பல ஊழியர் வந்து எடுக்கிறாங்க சேர்ந்து ஆமா உண்மையுள்ள மக்களை கத்தர்கள் எப்படியே பெயர் பட்டு நோயாளிகள் இருந்தாலும் சரி பந்து கருத்தங்க விடத்துல கொடுக்குறாரு அதை ஆட்சியப்படுறாங்க சில அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறது ஆர்கனைஸ் நடத்தணும் ஏன்னா ஆலயம் கட்டதும் போது ஆலயம் சொல்லி அனுமதி வாங்க முடியாது இப்ப வீடுன்னு நாம கட்ட வேண்டாம் பல கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பனை கட்டிட்டு அப்ப அந்த ஓலப்பரியல ஒரு அஞ்சாறு பிள்ளைகள்லாம் அமைச்சுருந்தோம் இப்ப இந்த டைனிங் ஹால் கட்டின பிறகு அதுல இருந்து ஆர்ப்பண்ணேஜ் மாத்தி அதுல கொஞ்சம் பிள்ளைகள்லாம் ஆர்ப்பணி எல்லாம் இப்ப அதெல்லாம் பாக்குறது தனித்தின்ட்டு அரசாங்க அதிகாரிகள் காவல்துறை அதிகாரம் வருவாங்க உலகம் நடத்துறாங்களா இல்லையா பாக்கணும் அப்படின்னு அந்த காம்பவுண்டர்கள் வந்த உடனே அவர்கள் சொல்வாங்க ஒரு புனிதமான இடம் வந்த உடனே ரொம்ப அமைதியா இருக்கும் ஆமா முதலமைத்திருக்கு எல்லாரும் அடிக்கடி வாசிச்சு அதை எப்போது இருபத்தி நாலு மணி தான் திறந்து இருக்கும் ஒரு மணிக்கு ஒரு ஒரு ஆள் ஜிட்டே இருப்பாங்க ஆறு திரு முழுவதும் அப்படி வாரியர்கள் ஆண்கள் ஆந்தி பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டு மாசம் கிடைச்சோன்னா ஒரு இபி எலக்ட்ரிக் கட்டுறதுக்காக இப்பிசு போன அங்கே இருக்கனவே ஒரு பந்திரோஸ்கார் ஒரு இன்ஜினியர் இருந்தார் அப்புறம் தான் நமக்கு தான் தந்தாரு கரண்ட்டு எடுக்கிறதுக்கு அனுமதி தான் அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் இன்னும் ஆலயம் வந்ததை பற்றி எல்லாரும் பரவாயில்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவர் என்ன கெட்ட போறதுன்னு என்ன வாசிட்டு நீங்கள் அவர் கார்கள் வாங்கிட்டு ஆஃபீஸ் ஒரு காரம் வச்சுட்டு பிள்ளை கட்டி ப்ராப்ளம் பண்ணிட்டு அப்ப அவங்க கவுண்டர் போய் கேட்டிருந்தான் அப்ப பேசியிருந்த வந்த பிறந்த இடம் ரொம்ப வீச்சு மாட்டி சொல்றாங்க அப்படின்னு கேட்டாரு அதை நீங்க கரண்ட் கொடுத்துருக்கீங்க நான் லைட் போட்டுக்கறோம் அளிச்சம் கொடுத்துருக்கீங்க அந்த வெளிச்சத்தை சொல்லையா எல்லாம் இருந்தை பேடிச்ச இடமா இடத்துல எல்லாம் அப்படி ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க ராத்திரி போய் லாரி ராத்திரி எடுப்பீங்களு கேட்டார் இருக்கிறோம் அப்படி அதனால எல்லாரும் தெரியும் ஒரு வெளிச்சாயிரம் இந்தியாவில பூமியினுடைய விலைகள் எல்லாம் பிடிப்பு நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் சென்ட் வாங்கணும் இப்ப அங்கெல்லாம் ஆரலட்சியம் கிடைச்சு அந்த மாதிரி அப்படி நல்ல இடத்துல தண்ணீர் இல்லாம இருந்து தண்ணி காய்ச்சல் ஒரு இடத்துல அவர் போர் போட்டு போர் போட்டா ஒரு நூறு அடி கூட போகல அறுபது அடி பெருமோ அது ஒரு ஊத்து பொங்கி வந்து தண்ணி ஆத்து மணல் எல்லாம் அப்படியே ஒரு போட்டினா ஐயா ஒரு ஆத்துல விழுந்துச்சு ஆத்து மணலாம் அப்படியே வந்துடும் அத்தை விட்டு ஆறு தண்ணீரா அப்ப அது வந்து அதே காலி அடந்த இடத்துல போட்டோமா காலியத்தை எஸ்னம் பண்ணோம் இல்லையா அது பின்பாக பண்ண ஆலயத்துக்குள்ளது பார்த்து போரு அப்படி உள்ள வந்துட்டு அப்ப அதுக்கு ஐடியா பண்ணி அது அந்த பத்து பனிரெண்டு அடி உகரமா இருக்கும் ரோப் ரோப் உயரும் அப்ப அந்த பைப் வந்து ஒரு லெந்த் வந்து இருபது அடி உயரம் இருக்கும் அப்போ கணத்தன் மாதிரி இருந்தா நாளை கட்டையா இருக்கும் கூட தட்டும் பத்து பத்து அடியா வெட்டி ஜாயின் பண்ணி போட்டு வச்சுக்கிறோம் ஒரு ஸ்லாப்பை பார்த்து லைட்டை போட்டு ஒரு ஸ்டைல்ஸ் அப்படி சாந்து போடாம வச்சுக்கிறோம் ஏதாவது எடுத்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு அதனால இது வரைக்கும் ப்ராப்ளம் வரல அதே வீட்டுல கடவுள் சொல்லி போடுறாங்க நதி இருக்குற போடுங்க நதி அது வந்து இப்படி இப்படி வாங்க வந்து அது எங்க போடுறமோ அது பிடிச்சு போட்டா கிடையாது அது வந்துட்டு அங்க போயிடும் வேறா போயிடும் நடந்துடும் அப்படி ஒளி மே சித்தப்பா நகர் ஒளித்துல ஏதாவது நீங்க சொல்றீங்களா சித்தப்பா அனந்தங்குளத்து பக்கம் ஐயோ மோசமான இடம் வச்சது அப்படின்னு சொல்ற இடம் அது வந்து சகல அக்கிரமம் நடக்கிற ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு காடு ஆமா காடு அங்க ஆறு மணிக்கு மேல அந்த ரோட்ல யாரும் சரியான பாதைகளும் கிடையாது நம்ம ஆலயத்துடைய தலைவாசல்ல ஒரு சாமி ஒரு ஓட் பின்னால வந்து குளம் அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த கறவழியே ஒரு ஒத்தடி பாத வழியே பகலில் மக்கள் மாடு மாடு மேட்டுமொழி ஒரே கதை சரியுமா அப்ப கத்து நமக்கு காண்பித்த இடம் அது பல இடங்கள்ல அஞ்சு ஆறு இடத்துல மாறி மாறி மாறி மாறி மாறி ஆறாம் நெருக்கத்துல கொண்டு வர ஆரம்பிச்சாரு தியாகம் பண்றோமோ அவ்வளவு நம்ம கடவுளத்துல பண்றோமோ ஆனா பர்ணபாவை விட்டு பைபிள்ல சொல்லிருக்குது அவன் நல்லவனும் சுத்தாவின் நிறைந்தவனமா இருந்தான் அதனால அநேர் கத்திரமா சேர்க்கப்பட்டாரு அப்படித்தான் நாம கற்றுக்கிட்டோம் அப்படி அங்க இருக்கிறவங்கள வச்சுதான் அங்க ஊழிய மக்கள் வர்றது ஒண்ணு அப்ப அந்த பிரகாரம் கடவுள் அப்படி நெருக்கத்துல மக்கள் சேர சேர நெருக்கடி ஆயிட்டு அப்புறம் ஆராதிக்க இடம் கற்றுந்த இடத்த காட்டினாரு அந்த இடத்த பாத்தா உள்ள பாக்க போறதுக்கு முடியாது பாம்பு காடு பெரிய காடு மாதிரி அப்படி வருது ஒரு இதுவான இடம் அப்படி ஒரு ஊரணி மாதிரி அந்த குளம் வரும் ஒன்னா சேர்ந்துடாது கரையில இருந்து ஒரு ஆள் மட்டும் ஆழத்துல இருக்கு அது அது அந்த சைடுல யாரும் பண்றீங்க கட்டல அப்ப கத்தனை அந்த இடத்த காட்டினாரு அப்படி அந்த இடத்த நாம கரவுடைய கருவினால வாங்க வாங்கன்னா மொத்த பூமி வாங்கல அதுல ஒரு இருபது சென்ட் வாங்கிட்டு மீது சுவாசிகள் வாங்க முடியாத ஏற்பாடு பண்ணி ஆஹ் பண்ணலாம் ஆலயம் கெட்ட ஆரம்பிக்கும் போது கையில ஒண்ணும் ஒ கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்துல நடக்குது ரெண்டாயிரம் தொடங்கணும் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது ஒரு நான் வெளிநாட்டுக்கு போறேன் மாறுதி காரங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கையில கொடுத்துட்டு கடவுளுக்கு செய்யறா நம்ம நாடு போவாங்க இப்படிதான் நம்ம கையில தான் வேற நம்ம சுவாசல எல்லாமே ரொம்ப நடுத்தர மக்கள் கூட ரொம்ப ஏழை அப்போ இப்படி இருக்கும்போதுதான் அந்த இடத்த எப்படி செய்யறது பே பே உரமா போட்டம் ஆலயத்தை மண்ணு மக்கள் வந்து அவ்வளவு அந்த குளத்திலேயே ஒரு ஒன் ஏடு மூணு ஒரு பகுதி தெனிச்சிருக்கும் அவ்வளவு ஆழம் அவ்வளவு மண்ணு சுமந்து நான் வந்து அவங்க முகத்தை பாக்குறதுல முகத்தை பார்த்தா வேலை கிடைக்காது அவ்வளவு நடந்து அவ்வளவு கழிப்புமே இது பண்ணுவாங்க அந்த போட்டு சுமந்து சுமந்து சுமந்து சுமந்து அந்த இடத்தினது அப்படி கெட்ட ஆரம்பிச்சோம் கெட்ட ஆரம்பிக்கும் போது மக்கள் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற காசுகளை வச்சு வாங்கிட்டு மக்கள் உழைப்பு உழைப்பு தான் உழைப்பு நம்ம காத்திரிட்டு ஒன்பது மணி வரைக்கும் வெளிச்சமே கிடையாது வெளிச்சமும் கிடையாது வாட்டர் பட்டமா சிலைட் உண்டு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அதை பக்கத்து பிராஞ்சிலிருந்து கொடுத்தாங்க அதை வச்சுதான் அந்த வேலை நடந்தேன் கட்டி அதுல இப்போ முதல்ல ஒரு எழுபதுக்கு முப்பதுன்னு சொல்லி கட்டணும் அப்புறம் கடவுள் கிருபினால கொஞ்சம் கொஞ்சம் மா மக்களை கொண்டு வந்து அந்த இடத்தை நிரப்பிட்டாரு அப்புறம் தான் அதுல அப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு அடி கிடக்கு மீது காளி பூமி அதில் இடத்துல அதையும் கட்டணும் அதிக கடவுள் கிருமினால கற்று ஆத்மிருக்கிறாரு அப்புறமா இப்ப உதவிக்காக அப்புறம் ஊழியர்களையும் கற்று தந்திருக்கிறாரு அங்கிருந்து பக்கத்துல ஆரங்கோட்டை மற்றபடி பல பகுதிகளில் பிராஞ்சு உருவாக்கி இருக்கிறோம் இப்போ இந்த பக்கத்துல சாந்தோபுரம் ஒருவர் அங்க வந்து கட்டமானிக்கின்ற ஒருவர் உண்டு அந்த ஏரியாவே அசைக்கிறார் ரவுரி கடமாக்கவுடிகள் அவ வீட்டு முன்னாள் எழுத்தாள கோயில் ஆமா அவரு சந்திக்கப்பட்டாரு அப்புறம் அவரு அவருக்கு இவருக்கு சப்போர்ட்டா கலவுறது போனா அவரும் ஒரு மணிதான் தேவசய மணி அவரும் சந்திக்க அவரும் இவருடைய தான் போய் ஒரு ஏரியாவை கலக்கறது கலக்கறது கலக்கிறது இவரு சந்திக்க போட்டோன்னா இவரு அண்ணா சந்திக்க போட்டாரு மாதிரி அவர் கட்சிக்கப்பட்டாரு கட்சிக்கப்பட்டு அவங்க வந்து அந்த ஏரியாவில பெரியா சாட்சிகளா இருந்தாங்க இப்ப அங்க இருந்து நாலஞ்சு குடும்பங்கள் அந்த சாந்த ஒரு சுந்தரம் அவரு பக்கத்துல பள்ளியாடிள்ளியாவ இடங்கள்ல கருங்கல் இருக்குது கருங்கல் ஒரு பிராஞ்சு இருக்குது அங்கேயும் இப்போ ஒரு ஆலை வரை நடந்துட்டு இருக்காங்க ஊழியத்தை தொடர்ச்சி அப்படி இப்படி பல இடங்கள்லயும் அந்த ஊழியங்கள் செய்யப்படுது நாம மக்களுடைய தியாகம் உழைப்பு நாங்க அங்க போன புதுசுல எங்களுடைய நாங்க அங்க போ சுத்தமா இருந்தது அங்க சென்று விசுவும் கிடையாது இருக்கிற இடமும் கிடையாது அம்மா ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு அதுல பிள்ளைகளெல்லாம் நாங்க சாப்பிட்டோம் சாப்பிடாமலும் கால்நடை ஆனது இந்த ஒழியத்தை செய்வோம் நம்ம அஞ்சு ஆறு இடத்துல செய்வோம் அப்போ ஒரு நாள் ஒரு அம்மா வந்து ஜோ வந்தாங்க வந்து ஐயா எனக்கு ஒரு வீடு கிடைக்க முடியாது ஜோ பண்ணிக்கிடுங்கய்யா எனக்கு வீடு இல்லாம நம்ம சொல்லி ஜோ பண்ணிட்டு போகும்போது வச்சிருக்காங்க பாசிக்கே உட்கார் வீடு நம்ம அவ்வளவு ஜோ பண்ணி நமக்கு எங்க வீடு கிடைக்கும் அப்படின்னு அவங்க அப்புறம் அது வந்து பாவரிக்கிட்டாங்க சொல்லி இருக்கிறாரு ஆறு வீட்டுலதான் இருந்திருக்கோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை திருப்திப்படுத்தணும் அதே மாதிரி இந்த ஓலியத்தை அப்படி நறுக்கத்துல செய்த ஊழியத்தை கிட்ட சாலை படுத்தி மக்களை சந்திச்சு இப்ப இன்னைக்கு எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க கிட்ஸி பேசுறதாக யோகத்துல சோமா இருக்காங்க வேயாடுனவங்க வேயாடினா இருந்து வீட்டுல மணி பிள்ளைகளை கவனிக்காம பிள்ளைகளை படிக்க வைக்காம அடுக்கு பிடிக்கிட்டு குடுக்கிட்டு வராது ரோட்ல வீட்டுக்கு போன மணி பிள்ளைகளை அடிக்கிறவங்க அங்கெல்லாம் இன்னைக்கு மாறி டி அப்ப அவருடைய என்னன்னா வீட்டுக்கு போகும்போது வயிற்றுக்குள்ள ஒரு பாட்டு கையில ஒரு பாட்டுதான் வீட்டுக்கு போறான் சருத்தேக்குன்னா பிள்ளைகள்லாம் ஏதோ மிருக வசங்கிற மாதிரி பயந்து அங்க ஓடி ஓடி ஒழிப்பாங்க அப்படி இருக்குமா அப்ப அவர நமக்கு சபைக்கு வர்ற ஒரு இன்ஜினியர் அவருடைய உறவினர் அவர் சந்திச்சு நம்ம கூப்பிட்டு வந்த சபை அப்ப அவருடைய குடிய மறைவு சொல்லி இருக்குது நீங்க அவங்க கூட அவரு கூட சேர்ந்து நீங்களும் அவர மாதிரி மாறுறாங்க ஆமா அவரை மாத்திரீங்க முடியாத காரியம் ஆமா அது முடியாத காரியம் அதனாலதான் எங்க நாட்டாலும் முடியாது யாரும் முடியல அதனால நீங்க வந்து வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல கடவுள் வர முடியலதான் கூட்டு போறேன் ஆலோசனை கொடுத்து பாவரிக்கு செய்வசனாக மாறி ஆமா அந்த டிப்போல அவருக்கு ப்ரமோஷனே கொடுக்கல அதிகாரிகிட்ட குடிச்சுட்டு போய் அதிகாரிகளாம் செண்டெல்லாம் பண்ணிப்பா கேட்டு ஒப்புற வாங்கி இப்போ அவரு கோயில் வீட்டுல இருந்து கையில பயப்பட கோயிலுக்குறாரு இப்ப பாக்குறவங்களுக்கு நல்ல லெவல்ல படிக்க வச்சு பெரிய பெரிய ஸ்டேஜ்ல சாட்சிகளா இருக்காங்க இப்படி அந்த பகுதிகளில் கடவுளை நாம ஒன்றில் அமைல இருந்து நன்மையான இலக்கத்தில் செய்து அங்க அப்படி அங்க பக்கத்துல கொஞ்ச மக்கள் எல்லாம் இருக்காங்க ஆசிரியர் அவங்க நம்ம இதெல்லாம் எல்லாம் கட்டினதுவழப்பட்டிருக்காங்க ஏன்னா எப்படினாலும் எந்த சுவையா இருந்தாலும் தேவையாரங்க எங்கயோர்ல இருந்து இந்த பயங்க காட்டுக்குள்ள இப்படி போட்டு கட்டிட்டு நடக்காங்களே அப்படின்னு சொல்லி இங்க யார் வருவாங்க அந்த காட்டுக்குள்ள அது மாதிரி எண்ணிருக்காங்க எண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் கோயில் புலிஷ்டா நடந்தது ஆறாங்க நடந்தது இப்போ மக்கள் வர்றதை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு வியப்பு பிரேயர் பண்ணி பிரேயர் பண்ணி ரெண்டு பக்கமும் அழகா தார போட்டு விட்டோம் நம்ம ஏற்பாடு பண்ணி நம்ம ஆராயத்துக்கு ஒரு அழகான பெரிய ஒரு பாலங்கள் கொடுத்துட்டாங்க திருப்பி நம்ம மத்தியானால மக்களுக்கு சாப்பாடு போடுறோம் மக்களுக்கு நமக்கு நாளைக்கு இருக்குவோ இல்லையோ அத ஆரம்பத்திலிருந்து நம்ம ஓடி ஆரம்பம் அதுதான் இப்பமோ எவ்வளவு மக்கள் ஒரு இடங்க அவ்வளவு பேருக்கு ஆகாரம் மத்தியானம் கொடுத்தாரு அவங்க சபைகளையும் சொல்லிருக்காங்க பாருங்க அங்க சபையில அங்க போறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க ஆன்மீக சாப்பாடு மாதிரிலாம் சரியான சாப்பாடு கொடுக்குறாங்க கொடுத்தாங்க அப்படி ஒரு குடும்பம் மாதிரி இயங்குறாங்க அப்படின்னு பக்கத்துல ஒரு பந்துவசப்பா இருக்குது என்ன மற்ற இருக்குது எல்லா மத்தியான சாப்பாடு அவங்களும் போடுறாங்க ஒரு மாதிரி அப்போ நம்ம வீட்டு நம்ம தங்கி இருக்கிற வீட்டு பக்கத்துல ஒரு சபை இருக்கு அப்போ அந்த சபையில ஒரு நாள் ஒரு நாள் பிரசா அதாவது நீங்க ஒருவரும் சாட்சியா இல்ல அதனால நீங்க சாட்சியா இருக்கணும் இந்த பக்கத்துல சபை அந்த மக்களை பார்த்து மாறி கிடைக்கு அப்படி சொன்னாருன்னு சொல்லி அந்த சபைக்கு போற ஒருவர் ஆரம்பி பக்கத்துல இருந்தார் அவரு நான் வரும்போது நான் கைகளை தட்டி கூப்பிட்டேன் அது ஒரு பெரிய வயசான எங்களுக்கு ஒரு புது ஊழியர் வந்திருந்தாரு இப்படி பிரசம் உங்க சபை சொன்னு அவங்கள பார்த்து நீங்க வாழங்க அப்படின்னு சொன்னா இப்ப மாசம் நேரம் இருக்கும் அப்ப போகும்போதும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு பக்கத்துல ஒரு தோப்பு இருக்கு அந்த தோப்பு ஆட்சியாரு அவரு அங்கிருந்து வரும்போது இவரு இங்க பாதிப்பு கும்பிட்டுட்டே இருந்தேன் கை எடுத்து கும்பிட்டே இருந்தேன் அப்ப அவர் கேட்டிருக்காரு என்ன பெரியவர் அங்க பாத்து கும்பிட்டு என்ன இருக்கு எங்க பாத்து கும்பிட்றாரு அப்படின்னு இல்லை கடவுளை பார்த்து கும்பிடறேன் அப்படின்னு கடவுளைனா அந்த ஆலயம் இருக்குல்ல அதை பார்த்து கும்பிட்றேன் அப்படின்னு நேரம் அப்படின்னு நம்மகிட்டத்தோட அப்படி இந்த இறைவன் ஒரு இருக்கிறதுனால நம்மளுடைய மக்களை அவங்க பாக்குறதுனால அந்த இடம் ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லி ஆர்பேஜ் ஆர்பரேஜ் விஷயமா அடிக்கடி சுகாதாரிகள் வந்துட்டே இருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்புறம் ஒருவர் எனக்கு போன் பண்ணாரு அந்த இடம் எங்க இருக்குது கொஞ்சம் அதிகாரமா பேசுனாங்க என்னென்ன இதெல்லாம் கையெழுத்து வாங்கிருக்கீங்களா என்னென்ன ரிகார்டுகள் அவங்க இருக்குதா அப்ப ஏன் சார் எங்க என்ன பண்றீங்க வந்து வந்து பாருங்க இல்லனாலும் அப்படின்னு சொன்னா வந்த உடனே அப்படி இப்படி பாத்தாரு அப்புறம் கொஞ்சம் எரிச்சலும் கூட இந்த இடத்துல இவ்வளவு மிக அப்படிங்கும் போது அவங்களுக்கு கூட கொஞ்சம் எரிச்சல் விஷயத்துல ரொம்ப வேற அப்படி பார்த்தாரு பாத்துட்டு கழுவி எல்லாம் கேட்டாரு கேட்டு சரி அப்புறம் போட்டு உட்கார வச்சிட்டு அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம வரலாறுகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் என்ன நோக்கத்தோடு இந்த ஸ்தாபனத்தை நடத்துறோம் இன்னைக்கு ஆர்கனைசிங்க அடிப்படையில் நிறைய பேர் வருமானத்துக்காக வெளிநாட்டு மனங்களை கொள்ளையடிச்சு சாட்சியை எடுத்து இந்த விடக்காரண்ணே தமிழ் இந்தியாவை நம்பது முடியாது போயிட்டு அதனால நாங்க எதுக்காக நடத்துற பம் இல்லாத பிள்ளைகள் காய்தோப்பம் இருந்தும் இல்ல போல பிள்ளைகள் நாலு எடுத்து படிக்க முடியாம ஒழுக்க துணி இல்லாம தண்ணி இல்லாம அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு டென்த் பிளஸ் படிக்க வச்சு அவ்வளவு சொன்னா அவர்களுக்கு துணி கொடுத்து அவர்களை பிளஸ் டூ வரைக்கும் படிக்க அவங்க போய் பிளச்சுக்குருவாங்க இங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு இரையே தோண்டா செய்து தருவாங்க மற்றபடி எந்த நோக்கு எங்களுக்கு கிடையாது நாங்க ஊழியம் செய்யறோம் எங்களுக்கு வேற வர்ற பாடுபட்டு ஊழியர் வருவாருமானத்தை பிள்ளைகளுக்கு நாங்க செலவு பண்ணி ஒரு ஊழியமாக தர்ம சகாயம் பண்ணி அறிவு செய்யறோம் மற்றபடி எங்களுக்கு எந்த இடத்துல கிடையாதுங்கிறத கேட்டுட்டே இருந்தாரு சரியா போலாம்னு சொல்லி ஒரு எந்திரிச்சு போனாரு அப்ப தேடி தேடனோட பாருங்க சார் மேல போனார கேக்கட்ட அப்படி ஒண்ணு அவரிடம் காணல அவராக போய் கோயில் வெட்டி பார்த்தாரு அவரு போய் நடு கோயில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமா புனிதாரு நாள் வந்தாரு அந்த வந்தாங்க செக்கிங் பண்றது அப்போ நான் அங்க சட்டைகள் போட்டு வந்தேன் வந்து உட்காருங்க இல்ல பரவாயில்ல நீங்க வந்து நீங்க உட்காந்து எப்படிதான் பேசுவேன் அப்ப நான் இது ஆரம்பிச்சேன் இந்த ஆனஞ்சு விவரங்களை சொல்றேன் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல ஒரு பிரசனை தான் அதனால நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் தைரியமா உங்க எதுவும் பிரச்சனை எல்லாம் நாம வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவசாரி பிள்ள ரூட்லதான் ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொன்னாரு ஆடைக்கு எடுத்த ஐந்தாறு இடங்களை கூட அவசாரி பிள்ளை ரூட்லேயே தான் அவரு அவரு நாம ஒண்ணு இல்லையே அவரு கூட வரல நாம போய் என்ன பண்ண முடியாது பண்ணியிருக்க முடியாது பண்ண முடியாது அதனால அப்படியே நம்ம செய்யறதுனால அவர் சத்தத்துக்கு நானும் சொல்லிக் கொடுக்கறதுனால நானும் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரிகளும் சொல்லிக் கொடுக்கறோம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுகிட்டோம் அந்த இடத்துல கப்படுது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க அதை ஆகவரை பொறுத்த அளவுல எல்லா டெல்லாமே சர்ச்சை இருக்குது அவங்க சுற்றி சர்ச்சை இருக்கு பயிர் இருக்குது அதையும் கடந்து மக்கள் வராங்கன்னா அவருக்கு எங்க நன்மை வந்தாங்க வர்றாங்க இப்படியே கத்துடைய பலமான வலமையோட அவருடைய ஆட்படையாளங்கள் கிரிகளோடு சாப்பாங்க சாபிக்கப்பட்டது சத்தியத்தை வாங்கிக்கிறவங்க எல்லாம் வந்து ரட்சிக்கப்படுறாங்க கத்து ரோடு உள்ள ஐக்கியத்தை பெற்று ஐக்கத்தை ஆசிர் வைக்கிறாரு அங்கேருந்து பல இடங்கள் டவுனுக்குள்ளேயும் ஊழியம் நடக்குது பல இடங்களில் ஊழியம் நடக்குது டெய்லியும் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஊழியம் வளர்ந்துகிட்டு இருக்குது பல ஊழியர்கள் அங்கே அங்கிருந்து ஊழியன்னு செய்கிறாங்க ஆமா இப்போ அந்த உங்க ஊர்த்தியில லண்டன் வரைக்கும் இந்த ஊழியத்துக்காக வர தேவர்கள் செய்திருக்கிறாங்க அந்த ஓலியாக கேரளால ஊழியர்கள் எப்படி செல்லப்பட்டது கடவுண்ட ஊழியா கொண்டு போகப்பட்டதுன்னு சொல்லுங்க ஜணி கொண்டிருக்கும் போது கடவுள் சொன்னாரு உங்களை தும்மாக்கள் மத்தியில கொண்டு போய் என்னுடைய வளமை வெளிப்படுத்தும் சொல்லியிருந்தாரு ஆனா என்ன விவரங்கள் வேணும்னு சொல்லல நாம கேட்கிறோம் இல்லை சொன்னதான் கேட்டுருக்கு ஆறு மாதம் கழிச்சு நீங்க இப்படி இப்படி கேரளா போகணும் ஏரோட்டோடைய அப்படிங்கறது நம்ம பேசும்போது எல்லாம் ஆமா அதெல்லாம் நம்ம அப்ப மனசுல தெரியும் போகும் இடத்துல யாரையும் நடந்து போகும்போது அந்த விஷயம் வந்து கடுமனால தெரிஞ்சுட்டே சரி. அப்போ அங்க போய் பஸ்தாண்ட் ஓட்டி இறங்கிட்டு சங்கம் வழியாக போயிட்டே இருக்க போயிட்டே இருக்க மழையும் பெய்து போய் போய் போய் போய் ரொம்ப ஓட்டர்ல போயிட்டு இருக்கு போன பிறகு அங்க வெளிய ஒரு போடு பொருட்கள் பிச்சைக்காரர்கள் விடுதி அப்படின்னு போட்டிருக்கு அவன் போய் அங்க ஒரு தோப்புக்குல போட்டு தோப்புக்குல போனதும் அங்க குடிசி குருசியா இருக்கு அப்ப ஒரு மருசம் ஓடி வந்தான் வீடுலீடிய மாதிரி இருக்கிறான் அவன் ஓடி வந்து நீங்க எவ்ளோ எவ்வளவு வருது அப்படின்னு மலையாளத்துல மலையாளத்துல கேக்குறேன் அப்ப நாங்க இப்படிதான் இப்படி கடவுள் மூலியமா இருந்தோம் இல்ல உங்களை பாத்தோம் நக்ஷலட் மாதிரி தெரியுது அப்படி அதனால கொஞ்சம் கொண்டு போய் உங்களை செக்அப் பண்ணுவோம் இருக்கும்போது பெரியவர் ஓடி வந்தாரு இப்ப இப்போ வீட்டு வச்சு கொலை செய்யறாங்கப்பா வேற எங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அப்பதான் விளங்கிச்சு அந்த வெளிப்படுத்தல் ஞாபகத்துக்கு வந்தது இப்போ ஏதோ நம்ம சிக்கல ஒரு கிளம்பிட்டு சுத்தம் இப்படி இருக்கும்போது இன்னும் ரெண்டு மூணு பேர் ஓடி வந்தான் அவங்க எல்லாம் இந்த கண்டிஷன் போய்ருந்து ஏடா பேச தூக்கிட கொண்டு போலாம் அப்படிங்கிறாங்க பேக்கெல்லாம் பிடிங்கிட்டாங்க பிடிங்கிட்டு ரெண்டு பேரும் கைய போட்டான் நூறு அடிக்கு அந்த பக்கம் போய் நிக்கிறான் ஜாம கையில இருக்குது அங்க போய் நிக்கிறான் அந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு தெரியாது கத்தோட ஆவியாருனா பண்ணி இருக்கிறாரு மன்னிச்சுக்கிட்டு தெரியாது அப்படின்னு கொஞ்சமாக கிட்ட நேரம் வந்தாங்க வந்து அப்புறம் பேக்க கூட எல்லாம் கையில வந்துட்டு நீங்க போயிடுங்க மன்னிச்சோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா ஒரு நான்கு சொல்லலாம் அப்படிங்கிறேன் சொல்றாங்க அப்ப எப்படியும் சரிப்பா நாங்க சொன்னோம் நீங்க கேக்கல பரவாயில்ல மன்னிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா இப்ப நேரம் இருட்டு இருட்டுற நேரம் ஆயிட்டு வெளிய மெயின் ரோட்ல ஒரு பெரியவர் போயிட்டு இருக்கிற அவரு கேட்டா நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேக்குற அப்ப இப்படி சொன்னோம் ஐயோ நான் பகல்லே அந்த இடத்துல போக சொல்ல ஒரு பத்து வயசா இருந்தாலும் குறைச்சு விடுவாங்கல்ல ஒரு பெரிய ஆட்கள் மோசமானவங்க அங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இப்ப நம்மகிட்ட ஒண்ணெல்லாம் கொஞ்சமோ அது வந்து ஒரு சின்ன ரூம் எடுத்து துணி எல்லாம் நனைஞ்சு மழையில போட்டாங்க அப்ப கத்தர் சொன்னாரு இதே இடத்துல சுவை ஆரம்பிக்கும் அப்ப இவங்கள பைத்தியமா இருப்பான் எல்லாம் கொண்டு வரப்படுவார்கள் விடுதலை ஆக்கி நாமத்தை நம்ம படுத்துவேன் அதிக போகலாம் அப்படின்னா அவர் சொல்றதுதான் ஆமா இப்படி இருக்கும்போது அங்க கேரளாவில பழைய கடைன்னு சொல்ற ஒரு இடத்துல மெர்கண்டம் பேங்க்னு ஒரு பேங்க் அந்த பேங்குக்கு சுப்ராஜ் ஒரு நம்ம சபையில சோதாசியா இருந்தாரு சோதாசியா இருந்து அவர் அப்புறம் ஊழியக்காரர் ஆகணும் படிச்சு முடிச்சவரு ஊழியக்காரர் ஆகணும் ஊழியக்காரர் ஆகுன பிறகு அவர் அவர் பேர் அவருக்கு அங்க வேலை டிரான்ஸ்பர் அந்த பேங்கில வேலைக்கு போன பிறகு அங்க வேலையாச்சா அங்கே இரண்டு மூணு குடும்பங்கள் ஆள் சந்திக்கப்பட்டிருந்தாரு அங்க வச்சு பழைய கடைங்குற இடத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்க அவர் உழைக்காரு அங்க உழைத்து செய்வாரு கேரளாவில இப்படி செய்துட்டு இருக்கும் போது அவருக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு அங்க இருந்து வேற இடத்துக்கு மோத்திட்டாங்க மாத்திர பிறகு அங்க நம்ம சொந்த ஊர் மகிழ்ச்சி பக்கத்துல கழிவுணர் காலேஜ் இருக்கு அந்த காலேஜ்ல படித்த அர்ஜுனன் ஜோசப்னு ஒருவர் அவரு அங்க படிச்சுட்டு அங்க நம்ம சுவாசியல் சிலர் அங்க அவங்க மூலம் சந்திக்கப்பட்டு அவரும் வந்தார் நம்ம ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கும்போது அவருக்கு இந்த ரத்த ஒரு நோய் ஆரம்பிச்சுட்டு கண்வெட்டு ஆனால வீட்டுலயும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப நாகர் வள்ளி ஒரு சர்ச்சிலேயே விட்டு இருந்தோம் சர்ச்சையே கூட இருந்து அவரை பண்ணி அவருக்கு விடுதலை ஆகி அப்புறம் அவர் படித்து முடிச்சுட்டு ஊருக்கு சென்றாரு சொந்த ஒரு பயங்கரம் பயங்கும் அங்க போன அவர் ஊழியத்துக்கு அழைப்பு ஊழியர் செய்தாரு பயங்குளம் காப்பி காடு முழங்குடி அந்த பகுதிகளில் ஊழியர் செய்துட்டு இருந்தாரு இப்படி இருக்கிற காலத்துல அவரு கொஞ்சம் மலையாளம் தெரியும் மலையாளம் தெரியறதுனால அங்க வேற ஊழியரை போட்டுட்டு இவர அந்த பழைய கடங்கு ஓலித்துக்கான அங்க போய் அவர் ஊழியம் செய்து அங்க சொந்தமா பூமி வாங்கி கட்டி அங்க மக்கள் சந்திக்கப்பட்டிருந்த நடந்துட்டு இருந்த இப்படி இருக்கிற காலத்துல ஜார்ஜின் ஒரு பாஸ்டர் அவரு மெட்ராஸ்ல இருந்தார் மெட்ராஸ்ல ஏர்போர்ட்ல ஒரு பெரிய ஆபிசர் ஆமா அங்க இருந்து அவருக்கு திருவனந்தபுரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிருச்சு திருவனந்தபுரத்துக்கு அங்க வந்தாரு அங்க வந்து அவர் மூலமாக அங்க திருவனந்தபுரத்தை கடவுள வேலை ஆரம்பிக்கப்பட்டதுல நீங்க அந்த பக்கத்துலதான் சபா ஆரம்பிச்சு மாற்றி போட்டு பெரிய ஆயிட்டு அங்க வந்து சபா ஆரம்பிச்சது சபா ஆரம்பிச்சு அந்த சபா வளர்ந்து இன்னைக்கு இப்போ ஏரூட் ஏர்போர்ட் பழைய ஏர்போர்ட் நீங்க சொந்தமா ஆலயம் அங்க நிறைய வேலை நடக்கு அதே இடம் தான் அந்த இடத்துக்கு வெட்டுக்காடு அங்க அவங்க இருந்து தோப்பு பேர் அதே ஏரியா தான் நடத்திருக்கிறாரு அப்ப நாம வந்து இதை குறித்து ஒண்ணும் இப்படி எல்லாம் நடந்ததுன்னு துவரைக்கும் எழுபத்தி வருஷம் கூடிய காலத்துல கடவுளுடைய வார்த்தையை ஒன்றும் நம்ம அப்படியே சுவாசப்பட்டதே இல்லை அது ஏன் இவரைக்கும் நடக்கலங்கிற கேள்வியும் கிடையாது அவருக்கு சுத்தமான ஒரு சிவாறு அவருக்கு நாமும் செய்யறோம் அவர் சொன்னதை அவரு அவருக்கு நாம் செய்வார் அப்படிங்கிற மாறையில இப்ப திருவனந்தபுரத்துலயும் கடவுள வேலை ஆரம்பிக்கப்பட்டது இப்ப பயங்குளம் ஒலயத்துல ஐசக்னு ஒருவர் சந்திக்கப்பட்டாரு அவர் மூலமாக அவருடைய ஒரு பிராஞ்ச் ஓபன் பண்ணப்பட்டது இந்த பிராஞ்சி ஒரு மூணு நாலு இடத்துல கால் மதிச்சியடத்தி ஊங்களை ஆரம்பிச்சு இவ்வளவு பாடுபட்டு பிரயாசத்துல அப்படி நான் ஊடகங்கள் மக்களுக்கு தெரியணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு அந்த ஊழியங்களை செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வரும் ஆமாம் ஊக்காரங்க இந்த பாதையால் தானே கடந்த முடியும் நூற்றி ஒரு பகுதியோட இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கூட வர்றாரு அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் வந்து கடவுட இருந்த செய்ய ஒண்ணும்டியாது ஆச்சரிய காரிய